ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வேதம் நமக்கு காண்பிக்கக்கூடியதான தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடிய வரிசையில் ஒரு முக்கியமான உபாயத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த உபாயம் என்ன அதற்குன்னு உள்ள சரித்திரத்தை வேதம் நமக்கு எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகிறது வேதத்தில் அப்படின்னா பிரஜாபதி சோமகும் ராஜா நம சிருஜதா சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதியானவர் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினார் கூடவே அந்த உலகிற்கு தேவையான வஸ்துக்களையும் சேர்த்து சிருஷ்டி பண்ணினார் பகவத்கீதையில் சொல்கிற பொழுது சகயஜா பிரஜாசிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வம் ஏஷவோஸ்விஷ்ட காமது அப்படின்னு கீதை காண்பிக்கிறது பிரஜாபதி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது யஜத்தோடு கூட உலகத்தை சிருஷ்டி பண்ணின சோம யாகங்களோடு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அந்த யாகங்களை பிராமணர்களிடத்திலே கொடுத்து இதை வைத்து கொண்டு இந்த உலகத்தை சரியான முறையில் நடத்த வேண்டியது அப்படின்னு உத்தரவாக பிறப்பித்தார் பிரஜாபதி அப்படின்னு பகவத்கீதையில பார்க்கிறோம் இந்த உலகமானது சரியானபடி நடக்கிறது இந்த உலகம் சரியானபடி நடக்கலை அப்படின்னா அதில் முக்கியமான பங்கு பிராமணர்களுக்கு அதிகம் அதைதான் வேதம் இங்கே காண்பிக்கிறது பிரஜாபதியானவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி கூடவே யாகத்தையும் காண்பித்து அந்த யாகத்தில் நாம் உபயோகிக்க வேண்டியதான சோம ராஜாவையும் கொடுத்த பிரஜாபதி தந்திரஜோ வேதா அன்ற சர்ஜந்தா அந்த சோம ராஜாவனிடத்தில் வேதங்களை தான ஹஸ்தே குருத அந்த சோமராஜாவனிடத்தில் வேதத்தை கொடுத்தோ இந்த வேதமானது யாகத்தை செய்பவர்களுக்கும் உலக நன்மையை பிரார்த்திப்பவர்களுக்கும் மிகவும் பயன்படக்கூடியது அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த சோமராஜாவினுடைய கையில் கொடுத்தார் பிரம்மா பிரஜாபதி அத்தக சீதா சாவித்ரி சோமகும் ராஜா நஞ்சகமே அந்த பிரஜாபதிக்கு ஒரு பொண்ணு அவளுக்கு சீதா சாவித்ரி அப்படின்னு பெயர் அந்த பொண்ணையும் அந்த சோமராஜாவுக்கு கன்னிகாதானம் பண்ணுறதுக்கு தீர்மானிக்கிறார் பிரஜாபதி ஆனால் சோமராஜா ஸ்ரத்தா முசகமே ஸ்ரத்தானு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை தான் விரும்புகிற அந்த சோமராஜா ஆனால் பிரம்மா இந்த சீதா சாவித்ரியை அந்த சோமராஜாவுக்கு விவாகம் பண்ணணும்னு தீர்மானிக்கிற ஆனால் பிரஜாபதியினாலே தீர்மானித்தது நடத்த முடியாமல் போகிறது கொஞ்சம் சிரமப்பட்டு பிரஜாபதியானவர் அந்த சீதா சாவித்ரிய சோமராஜாவுக்கு விவாகம் செய்து வைக்கிறார் ஆனால் அந்த தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை குறையிறது காரணம் சோமராஜா சீதா சாவித்திரியை விரும்பலை ஆனால் பிரஜாபதிக்கு தெரியாதா யாருக்கு யாரை விவாகம் செய்து வைக்கணும்னு அவர் பார்த்து செய்து வச்சிருக்கார் அது சரியாக வராமல் போகிறது அப்போது அந்த சீதா சாவித்ரி என்ன பண்ணுறா சாஹ பிதரம் பிரஜாபதி முபசசாரா ஒரு நாள் தகப்பனாராத்துக்கு வரா வந்த உடனே பிரம்மா வா அம்மா கூப்பிட்டு சௌக்கியமாக இருக்கியா சமத்தாக இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறார் தகும் ஹோ வாஜா அந்த பொண்ணும் தகப்பனாரான பிரஜாபதிக்கிட்ட சொல்கிறார் நமஸ்தே அஸ்து பகவா அப்பா நமஸ்காரம் உபத்வா யானி பிரத்வாபத்யே நான் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோடு இங்கே வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அதற்கான சரியான ஒரு உபாயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் என்ன சொல்லுன்னார் பிரஜாபதி சோமம்பை நீங்கள் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே நானும் அவரை விரும்பிதான் இந்த விவாகத்தை செய்துண்டேன் ஆனால் நான் அவரை ரொம்ப விரும்புகிறேன் அவருக்கு என்னிடத்தில் பிரியம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஸ்ரத்தா முசகா மஜத தஜதி அவர் ஸ்ரத்தாங்கிற பொண்ணு பொண்ணை பற்றி அடிக்கடி பேசுகிறார் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கல்யாணம் ஆகிடுதுன்னா அப்புறம் இன்னொரு பொண்ணை பற்றி பேசுவாலோ பேசப்படாது அவர் இன்னமும் ஸ்ரத்தாஸ்ரத்தான அடிக்கடி எப்போ பேசினாலும் சொல்கிற தஸ்யா உகஸ்தாகரமல்காரங்கல்பயுத்வா அது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்குள்ள ஒற்றுமை ஜாஸ்தியாக வரணும் நானும் அவரோடு சேர்ந்து இருக்கணும் அவரும் என்னிடத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்டு அழகான் பிரஜாபதி ஒன்றும் கவலைப்படாதே தைரிய நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு பிரம்மா பிரஜாபதியானவர் சொல்லி அவர் இந்த பொண்ணு அன்யோன்யமாக இருக்கணும் தன்னுடைய பர்த்தாவோடு இருக்கணும் ஸ்திரீகளுக்கு விவாகம் ஆயாச்சுன்னா கணவர் தான் அனைவருமே கல்யாணமாகிற வரையிலும் தகப்பனார்தான் ஸ்திரீகளுக்கு பெரிய பலம் துணை கல்யாணம் ஆன பிறகு கணவரு தான் பெரிய பலம் பர்தாவோடு தான் ஸ்திரிகள் இருக்கணும் எப்பொழுதும் பர்த்தாவை பிரிஞ்சு வர்றது சண்டை போட்டு வர்றதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அது இருக்கக்கூடாது தீர்க்க முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது உட்கார்ந்த பேசம் பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசினால் எந்த விஷயமாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது தானே வாழ்க்கை அதெல்லாம் தான் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் அனைத்து விஷயங்கள்லேயும் பிடிவாதம் இருக்கக்கூடாது எப்படி வேணால் வாழலாம் யாரோடு வேணாலும் வாழலாம் எங்கே வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது ஸ்வய கட்டுப்பாடு அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்கணும் சரி தம்பதிகளுக்குள்ளே சண்டையாக எப்படி வேண்டாம் விட்டுடு அப்படிங்கிறதோ அல்லது அது உன்னுடைய பர்சனல் விஷயம் உன் வாழ்க்கை விஷயம் நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு குழந்தைகளிடத்தில் சொல்வதோ மிகவும் தவறான ஒரு விஷயம் பெரியவர்கள் இருக்கிற வரையிலும் பெரியவர்கள்தான் ஆலோசனை சொல்லணும் குழந்தைகள் அதை கேட்கணும் பெரியவர்களும் யோஜனை பண்ணி இந்த இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுன்னு யோஜனை பண்ணி செய்யணுமே தவிர தம்பதிகளுக்குள்ளே கலகம் வந்துட்டது அப்படின்னா இப்படி ஒரு கஷ்டத்தோடு வாழ்வதற்கு சுதந்திரமாக இருக்கலாம்னு நாம் ஒரு பாதாளத்துக்கு போகக்கூடிய வழியே தேர்ந்தெடுக்கக்கூடாது அது மாதிரி பிரஜாபதியானவர் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்கிறார் கவலைப்படாதே தைரியமாக இரு நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் மந்திரங்கள்னால ஆகக்கூட ஆக முடியாத விஷயம் எதுவுமே இல்லை நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன் நீ திரும்பவும் கணவர் இடத்துல போய் இருக்கணும் நீ அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தே அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறார் பிரஜாபதி சொல்லாமல் வந்துட்டியா சொல்லிட்டு தானே வந்தேன் கவலைப்படாதே அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்காக ஒரு உபாயத்தை செய்கிறார் பிரஜாபதி என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்